வணக்கம் கொரோனா வைரஸை பத்தின இரண்டாவது பகுதி ரெக்கார்டிங்கு வந்து உங்களை நாங்க வரவேற்கிறோம் நான் பவிரக்ஷா இது போஸ்ட் மட்டுமே சொல்லுறேன் போஸ்ட் இப்போ வந்து குறிப்பா நம்ம வந்து இந்தியா தொடர்புடைய ஒரு விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போறோம் முதல் கேள்வி வந்து இந்தியாவில எத்தனை கேசஸ் இப்ப நீ பாக்குற ஆஹ் என்ன தோணுது நம்ம வந்து இவ்வளவு பெரிய பாப்புலேஷன்ல மிக கம்மியான அளவுதான் கேசஸ் இருக்கு குறிப்பா வந்து இத்தாலியிலேருந்து வந்தவர்கள் அவங்கதான் வந்து இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் டெல்லியில ஒரு டெத் பெங்களூர் பண்ணும் போது கம்மி இதுல என்ன அப்படின்னாலும் ஏன் ரொம்ப கம்மியா இருக்கு நமக்கு ஸ்பிரெட் ஆகலையோ ஒரு வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இவனுடைய யாருக்கெல்லாம் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க அந்த கிரைடீரியா படி பார்த்தா சிம்டம் இருந்து அவன் இன்டர்நேஷனல் டிராவல் அதாவது பெர்டினன்ட் டிராவல் அதுவும் இன்டர்நேஷனல் டிராவல் இருந்துச்சுன்னா சிம்டமும் இருந்துச்சுன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க சிங்கப்பூர் மாதிரி ஏர்போர்ட்லயே டெஸ்ட் பண்றது அப்படி அடுத்து வந்து வெறும் கான்டாக்ட்லோஸ் கான்டாக்ட் சிம்டம் இருந்து இன்டர்நேஷனல் டிராவல் கிடையாது க்ளோஸ் கான்டாக்ட் வித் லேப் கன்ஃபார்ம் கேஸ் இருந்தா டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டே கேட்டகரி ரொம்ப ரொம்ப ஸ்விஃப்ட் கேட்டகரி ஸோ அதனாலதான் நம்ம பார்த்தா அத்தனை பேருமே வந்து இட்டாலிலிருந்து வந்து வந்தவன் துபாயிலிருந்து வந்தவன் சைனால இருந்து வந்த அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் டெஸ்ட் பண்றோம் மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஃபேமிலி மெம்பர் ரெண்டு பேர் இந்த ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் அப்படி பண்றோம் பட் ஆனா ஸ்டோரி வந்தவொன்னே இருக்குது இந்த மாதிரி இட்டாலி ஃபேமிலி கேரளாவில வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் போயிட்டு எங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க அடுத்து வந்து இந்த பெங்களூர்ல ஒரு டெக்கி கூகுள் எம்ப்ளாயி ஒருத்தனுட ஒய் வந்து பெங்களூர்ல இருந்து டெல்லி போச்சு ஹைதராபாத்ல ஆஹ் துபாயில இருந்து மிடில் இருந்து ஒரு வயசான ஒரு எழுபத்தி வயசான ஒரு வந்தாரு பிப்ரவரி இருபத்தி மூணு வந்திருக்காரு மார்ச் அஞ்சு இன்ஃபெக்ஷன் வந்துருக்கு சிம்டம் வந்துருக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு பல ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு அங்க இருந்து ஹைதராபாத் போயிருக்காரு ஹைதராபாத்ல இருந்து மறுபடியும் வந்திருக்காரு அது டெஸ்ட் எடுத்து பொறுமையா வந்து அதுக்குள்ள அவர் இறந்தே போயிட்டாரு இது எல்லாமே எத்தனை பேர் கூட கான்டாக்ட் வந்திருக்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா கொரியாவுடைய நீங்க சொன்னா சவுத் கொரியாவுடைய கேஸ் நம்பர் தேர்ட்டி ஒன் மாதிரி கேஸ் நம்பர் தேர்ட்டி ஒன் மாதிரி இருக்கு ஹிஸ்டரி பாக்கும்போது அந்த மாதிரி நிறைய நியூஸ் வருது ஒன்னும் ரெண்டு கிடையாது இட்டாலி டூரிஸ்டே வந்து பதினாறு டிஸ்ட்ரிக்டோ எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட் சொன்னாங்க ராஜஸ்தான் உத்தரபிரதேஷ் எல்லாம் ஜாலியா போயிருக்காங்க ஆனா பார்த்தோம்னா கம்யூனிட்டி லெவல்ல ஸ்பிரெட் ஆயிருக்கிற மாதிரி எந்த ஒரு நியூஸுமே வரல தாரணம் என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் பண்ணாதான தெரியும் பார்த்தா தெரியும் கண்ணை முடித்தா இருட்டா இல்ல எனக்கு புரியல அகைன் பெங்களூர் டெக்கிய பத்தி தான் போட்டு மூன் டு இட்டாலி தீம் ஆக்ராஸ் ஆக்ரா வேற வச்சிருந்த கூட வந்து எஸ்கேப் பண்ணி அவங்க வந்து ஆக்ராக்கே போயிருக்காங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க எப்படி இது வந்து அநியாய அவங்க வந்து தங்க மத்த யார் மேலே அக்கறை எல்லாம் பண்ணது முதல்ல எஸ்கேப் ஆக விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஆக்ரா போய் உக்காந்துருக்காங்க அதுல எப்படி டிராவல் பண்ணாங்க அவங்க எத்தனை பேர் கூட எத்தனை கூட கான்டாக்ட் வந்தாங்க இதுல இதுல என்னன்னா எல்லா நாடுமே கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணுது எல்லா நாடுமே அக்ரஸிவா கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணுது உள்ள வரும்போது வேற எந்த காசுமே கிடையாது இது வைக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ட்விட்டர்ல இன்னைக்கு வந்து போடுறேன் இந்த மாதிரி நான் கேக்குறோம் பண்ண முடியாது அப்படின்றாங்க சோ டெஸ்ட் பண்ணானே தெரியு டெஸ்ட் பண்ணானே தான கம்யூனிட்டி டிரேடிங் இருக்கா இல்லேன்னு தெரியும் சோ அதான் ரீசன் சிம்பிள் ரீசன் விச் ஸ்பிரிங்ஸ் பாக் டு another important tracing, hmm. contact contact contract is contract reason பத்தி கேட்டிங்க contract reason பண்றங்களா இல்லேன்னா contract reason பண்ணி மட்டும் க்ளோஸ் பண்ணுறது இல்லங்க வந்து டேட்டா சொல்றாங்க இத்தனை பேர் காண்டாக்ட் டேஸ்ட் பண்ண டெஸ்ட் பண்ணினா என்ன பண்றாங்க ஐ ட்ரை பண்ணிட்டேன் ஒரு டெஸ்ட் பண்ணாங்களா காண்டாக்ட் டேஸ்ட் பண்ணா உங்களுக்கு எதுவும் டெஸ்ட் பண்ணல அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணல டெஸ்ட் பண்ணி அவனுக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு சொன்னால்தான் அவனை எஃபெக்டிவா குவாரன்டைன் பண்ண முடியும் சோ அதுக்கான எந்த டேட்டாவும் இல்லை அட்லீஸ்ட் கேரளாவோ டேட்டா சொல்லுது மத்த கவர்மெண்ட்லாம் வந்து எத்தனை பேரை கண்டக்ட் ட்ரேஸ் பண்ணிருக்கோம் எத்தனை பேர் எஸ்டிமேட் பண்ணாங்க கான்டாக்ட் வந்துருப்பாங்கன்னு சொல்லி அதுல எத்தனை அவ்வளவு சக்சஸ் எத்தனை பேர் ட்ரேஸ்ட் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் மானிட்டர் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் ஹவுஸ் குவாரண்டைன்ல இருக்காங்க எத்தனை பேர் கவர்மெண்ட்ல குவாரண்டைன்ல இருக்காங்க எத்தனை பேருக்கு அதுல டெஸ்ட் பண்ணாங்க எதாவது பாசிட்டிவ் வச்சா அது மாதிரி எந்த ஒரு டேட்டாவும் இல்ல எனக்கு என்னன்னா பாலிசி மேக்கர்ல இருந்து பீப்புள் வரைக்கும் இந்த எப்படமிக்னா என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எத்தனை பேர் இறப்பாங்க எவ்வளவு பெரிய கிரைசிஸ் வரும் அப்படிங்கிற அந்த என்ன இருந்தாதான் அவன் கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணுவான் எஃபெக்டிவா கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணுவான் கான்டாக்ட் ட்ரேஸ் பண்றவனுக்கு நாலேஜ் இருக்கணும் அவன் எப்படமிலிங் உள்ள ஒருத்தவன் சூப்பர்வைஸ் பண்ணி அவனுக்கு அந்த ஒரு எஃபக்டிவ்னஸ் இருக்கும் அவன் சும்மா இவன் சொன்னா அதிகாரி எப்படி நமக்கு தெரியாத கவர்மெண்ட் அதிகாரி எப்படி வேலை செய்வான்னு சொன்னானா நான் போனேன்னா வீட்டுக்கு ஆஹ் கையெழுத்து வாங்கினா முடிஞ்சது அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான அந்த பேஷண்ட் ஏன் தப்பிச்சு போகுது அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே எல்லாருமே நிறைய பேர் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க பட் பேஷன்ஸுக்கு என்ன தெரியும் நிறைய எபிடமிக் பார்த்துட்டோம் பன்றி காய்ச்சல் பார்த்தோம் சார்ஸ் பார்த்தோம் அது பார்த்தோம் இது பார்த்தோம் அது மாதிரி இதுவும் ஒரு எப்பிடமிக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பாலிசி மேக்கர்ஸுக்கே தெரியல இதோடைய கிராவிட்டி பீப்புளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்ஃபர்மேஷனே அவங்களுக்கு கிடையாது பண்ணிட்டு இருக்காங்கோர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பாலிசி மேக்கர்ஸ்ல இருந்து கடைசி பீப்புளுக்கு வரைக்கும் இந்த சுச்சுவேஷனுடைய சீரியஸ்னஸ் புரியாம தான் நடந்துட்டு இருக்கு கான்ட்ராக்டர் பெருசா நடக்கல இது எல்லாமே வந்து நம்ம ஃபோர்டீன் டேஸ் பாத்தீங்கன்னா அந்த அவுட் பிரேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெஸ்ட் பண்ணணும்னா பை மார்ச் லாஸ்ட் வீக் நாம வந்து காமெடி அவுட் ப்ரேக் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நிறைய சிம்டம்ஸ் வருக் பை ஏப்ரல் அதிகமாகும் ஏப்ரல் மந்த்ல நிறைய டெத் அப்படி டேட்டா வந்தா உண்டு என்ன நடந்துட்டு இருந்தேன் தெரியும் சொல்ற மாதிரி தெரியல அடுத்த முக்கியமான கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி என்ன டெஸ்டிங் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நான் முக்கியமா கேட்க வேண்டாம் என்னன்னா நீ வந்து முடிஞ்சது அப்படின்னா அmba இப்போ என்ன लक्षणத்துல இருக்கும் தல சோ அடுத்து நம்ம வர வேண்டியது என்னன்னா இது வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான நியூஸ் நம்ம என்ன பாக்கறோம்னா நம்ம ஒரு நம்ம பாபুলেஷனுக்கு 52 லேப் இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம் நம்ம ஆமா 52 லேப்ல இப்போ டெஸ்டிங் இப்போ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா மேக்ஸिमम நம்ம வந்து டெஸ்டை ராம்ப் அப் பண்ணோம்னா 3000 டெஸ்ட் per day பண்ணலாம் கிட்டத்தட்ட எவ்வளவு கிட்ஸ் வச்சிருக்கோம் நம்ம 1 லட்சம் கிட்ஸ் வச்சிருக்கோம் பத்துமா பெரியா கொரியா வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் டெஸ்ட் அந்த பாப்புலேஷன் அறுபது மில்லியன் நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷன் வந்து எழுபத்தஞ்சி மில்லியன் அதிகம் பட் பரவாயில்ல எடுத்துக்கலாம் இங்க நம்ம கெப்பாசிட்டி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அம்பது டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் கெபாசிட்டி ஐம்பது டெஸ்ட் ஒரு நாளைக்கு பண்ணலாம் இப்ப லாஸ்ட் வீக் தேனி பர்மிஷன் கொடுத்திருக்காங்க நேத்து திருவாரூர் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க எழுபது எங்க இருக்கு இருபது எங்க இருக்கு நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஒரு ஸ்டேட்டுக்கு இதாவது இங்க வந்து மூணு லேப் இருக்கு பீகார் பீகார்ல எத்தனை பேர் பாப்புலேஷன் ஒரு கோடி நூறு மில்லியன் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை சென்டர் ஒரே ஒரு சென்டர் அட்லீஸ்ட் தமிழ்நாடாவது ஒரு சென்டர் வந்து பழைய சென்டர் கிங்ஸ் இன்ஸ்டியூட் வந்து ஏற்கனவே இருக்க சென்டர் பண்ணலாம் இவன் சென்டர்னு சொல்லியிருக்காங்க அம்பத்தி ஒரு சென்டர்ல மெஜாரிட்டி சென்டர்ஸ் வந்து திடீர்னு இவன் கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் சும்மா அண்ணன் சொல்லிட்டே என்ன பிரிப்பரேஷன் இருக்கு திருவாரூர் மெடிக்கல் காலேஜுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்கு பண்ண முடியுமா எந்த அளவுக்கு அக்யுரேசி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க கொடுத்துருக்கோம் அவங்களால எப்படி பண்ண முடியும்னு தெரியல பண்ணாலுமே நூறு மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு காலேஜ் தொண்ணூறு பீகார்ல கம்யூனிட்டி ஸ்பிரெட் ஆச்சுன்னா தொண்ணூறு கேஸ் வச்சு இன்னும் பண்ண முடியும் ஒண்ணும் டெஸ்டிங் அடுத்த முக்கியமான இதுக்கு வரும் அளவுக்கு அட்லீஸ்ட் போகணும் நம்மள்கிட்ட பத்தி அதை பத்தின ஒரு அவேர்னஸ் நினைக்கிறியா ஸ்டேட் வந்து விளம்பரம் போட்டிருக்கு உங்களுக்கு ரெண்டு அப்செக்டிவ் இருக்கு பொலிட்டிக்கல் இமேஜ் எதுவுமே நடக்கல எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லணும் இன்னொரு மெசேஜ் வந்து ஆக்சுவல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் ஒரு பக்கம் அவேர்னஸ் கிரியேட் பண்றோங்கிற பேர்ல விளம்பரம் எல்லாம் பண்றாங்க நியூஸ் பேப்பர்ல வருது போன்ல வருது ஓகே போன்ல இங்கிலீஷ்ல வருது அது காமெடிக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் விளம்பரத்தில் வர சோப்பு வாஷ் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க கிராவிட்டியை சொல்லி ரியாலிட்டிய சொல்லி டிரான்ஸ்பரண்டா கம்யூனிகேட் பண்ணி கண்டினியூவசா வந்து பாப்புலேஷன் வைக்கணும் இது வந்து இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நாங்க போன பக்கத்துல சொல்லாம இருந்துச்சு இது என்னன்னா எல்லா சக்சஸ்ஃபுல்லா காம்பேக்ட் பண்ண சமூகங்கள்ல ரெண்டு முக்கியமா ஒண்ணு இருந்திருக்கு சவுத் கொரியா மாதிரி ஒரு சமூகத்துல நம்பர் ஒன் டிரான்ஸ்பெரன்சி வெளிப்படைத்தன்மை ஸ்டேட் வந்து இங்க பாரு உன்னுடைய அதாவது ஸ்டேட் லெவல்ல ப்ரவின்சியல் லெவல்ல மட்டும் இல்ல முனிசிபாலிட்டி லெவல்ல நகர அளவுல கிராம அளவுல போய் அங்க இருக்கக்கூடிய இதுல கனெக்டிவிட்டி இன்டர்நெட் கனெக்டிவிட்டின்னா மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது வாட்ஸ்ஆப் நம்மள்ட்ட இருக்கிறதுல ஓரளவுக்கு பிரமாதமான கனெக்டிவிட்டி இருக்குன்னு தான் நான் நம்புறேன் அந்த அளவுல போய் டிரான்ஸ்பெரண்டா இவ்வளவு இருக்கு இத்தனை ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல இப்படி இருக்குங்கிற ஒரு வெளிப்படத்தன்மை சொல்றது ரெண்டாவது என்னன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நிறுவனங்கள் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு டிரஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது நீ போய் சொல்றேன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே நம்ம நம்ம சொல்லாத போய்யே கிடையாது ஸோ அப்படி நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது வந்து இது இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் ஈரான் மக்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரஸ்ட் இல்ல அவனுக்கு ஒரே வேற எக்ஸாம்பிள் இட் குட் லைக் பீப்புள் ரெட் இட் இட் குட் பி ஷாக்கிங் சோ உனக்கு வந்து இரான்ல ஆல்கோஹால் பேண்ட் இருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன் அவங்க பேசிக்கலி என்ன பண்ணானுங்கன்னா ரெஜின் மேல அவனுக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது அவங்கள வந்து ஒரு வாட்ஸ்ஆப் ரூமர் என்ன பரவிச்சுனா நீ வந்து இந்த ஆல்கஹால்ல வந்து பர்டிகுலரான ஒரு கலர் கலந்து குடிச்சேன்னா யூ வில் பி கெட்டிங் பெட்டர் கொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனால் டோஸ் டெத் மட்டுமே ஒரு நாளைக்கு நாற்பது ரெக்கார்ட் ஆச்சாங்க ஆபத்து இருக்குறது தெரியுது பண்ணும் ஆனா ஒரு பேசிக் லெவல்ல பத்தின முக்கியத்துவத்தை வந்து நீங்க இந்த பேண்டமிக்னஸ் புரிய வச்சாதான் அவங்க வந்து கண்டிப்பா தனிப்பட்ட அளவுலயும் ரெஸ்பாண்ட் பண்ணதுல இருந்தே வந்து எப்படி ஈஸ்டேஷன் பண்ணி அதே எப்படி மேலே அந்த பிரின்சிபல் எல்லாமே சேம் ஒருத்தவனுக்கு வைரஸ் வந்திருக்கு இன்னொருத்தனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சு அவன் யார் யாருக்கிட்ட எல்லாம் காண்டாக்ட் வந்தான் அப்படின்னு அது எல்லாருமே கண்டுபிடிச்சி அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாம தடுக்கணும் அவ்வளவுதான் நம்ம சிம்பிள் பேசிக் பிரின்சிபிள் அவ்வளவுதான் சோ அதுதான் கேரளா கவர்மெண்ட் வந்து அந்த சுச்சுவேஷன் ஓன்லி கேரளா கவர்மெண்ட் வந்து பேண்டமிக்கோட சீரியஸ்னஸ் புரிஞ்ச மாதிரி தெரியுது அவங்க வந்து எல்லாமே பர்ஃபெக்டா கான்டாக்ட் ட்ரேஸ் பண்றாங்க எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க நம்பர்ஸ் குடுக்குறாங்க நமக்கு இந்த பேஷண்ட் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை இங்க வந்தான் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலுக்கு போனா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு இந்த வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டைம் லைன் ஓபன் பப்ளிக் டிஸ்க்ளோஸ் பண்ணி அங்க எங்கெல்லாம் போய் யார் யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு அவங்க ட்ரேஸ் பண்ணி அவங்க ஐசோலேட் பண்ணி எல்லாத்தையுமே ஆஹ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அலோவ் பண்ணதோ அந்த அளவுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணும் போதும் அது நம்ம கிரேவ் எக்கனாமிக் காஸ்ட் கிரேவ் காஸ்ட் இருக்கு அப்படின்னு பேசணும் பட் அந்த காஸ்ட் எந்த அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ண முடியும் அகெயின் கவர்மெண்ட் வந்து நிறைய பண்ணலாம் பார் எக்ஸாம்பிள் கேரள கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுது மோஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் பாட்டு வீட்டுக்கு போயிடுவான் அதை பத்தி எதுவும் கோலப்படாமல் பட் ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ணிட்டு மிட் டே மீல வீட்டுக்கு தேடி போய் டெலிவரி பண்றாங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் பட் இதுதான் ஆக்சுவலி இந்த எப்படமிக் ப்ரிவெண்ட் பண்றதுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் சோ மிட் டே மீல் வீட்ல இருந்து ஒர்க் பண்றதுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்றது இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் பார்த்து அதவங்க வந்து ப்ரடிக் பண்ணி அவங்க கரெக்டா பண்றாங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகிரி மட்டும் தான் டெஸ்டிங் கேட்டகரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதான் இவங்க பண்ண முடியும் அவங்க கைட்லைன்ஸ் படிதான் பண்ண முடியும் கிட்ட அவங்க கிட்ட இருந்தாங்க வரும் சோ இவங்களால எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண முடியாது வந்து கேரளாவுமே வந்து டிராவல் ஹிஸ்டரி கான்டாக்ட் ஹிஸ்டரி மட்டும்தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்கு அதனாலதான் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கம்யூனிட்டி லெவல் தடுக்கிறதுக்கு சோசியல் டிஸ்டன்சிங் மெஷரே இவ்வளவு கேரளா எடுத்துருக்கு வாய்ப்பு இருக்கு என்ன சொல்றது நம்ம பேசினத ஒரு குறிப்பிட்ட இதுல எல்லாருமே நோட்டீஸ் பண்றாங்க வரா <laughs> <laughs> கவர் பண்ணலாமா பிரிசை பண்ற நிலைமையே வேற கொச்சனையே இருக்காரு கொடுத்துதான் அவனு வேற வழி இல்லாம அப்படிதான் அது போக இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா காஸ்ட் ஆஃப் டெஸ்டிங் எனக்கு தெரிஞ்சமிக்ல கூட அக்ரி பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க போட்டுதான் இந்த பேண்டமிக் எவ்ரி ஒன் இஸ்ராட்டிக் டோலரோட எனக்கு இது என்ன தோணுச்சு வந்து இலவசமான முறையில மட்டும்தான் டெஸ்டிங் நடக்கணும் இது வந்து பிரைவேட் கைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு டெஸ்டிக்கு டெஸ்டிங்கு பிரைஸ் கேப் போடலாமா இது பண்றாங்க இதெல்லாம் வந்து நீ பிரைஸ் ஒண்ணு வச்சுன்னா இதுக்கு வந்து கேள்வியே கிடையாது மக்கள் தலையில போய் இது எந்த வகையிலயும் மக்கள் தலையில உழுந்துடக்கூடாது ஸோ அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் அது போக எனக்கு இன்னொரு ஃபியர் என்ன பொறுத்த வரீங்க என்னன்னா இந்தியா மாதிரி அன்இக்வல் ஆக்சஸ் இருக்கிற ஒரு இடத்துல இது வந்து இட்டாலி மாதிரி ஒரு இடத்துல வென் யூ ஆர் கவர்ட் பை யூனிவர்சல் ஹெல்த் கேர் ஆர் இன் சம் ஆஃப் டிசிஷன்ஸ் டிபெண்டிங் ஆன் லைக் என்ன சொல்றது அந்த டெசிஷனுமே என்னன்னா இவங்க யார் வாழலாம் யார் தாழலாம் வந்து அவங்க கேல்குலேட்டிவா அவங்க எடுக்கிறாங்க அதுவும் நாரைய ஃபேக்டर्स குறிக்கு இருக்கு. ஆனா இந்தியா மாதிரி ஒரு இடத்துல வந்து யார் வாழலாம் யார் சாகலாம்ங்கறது வந்து கிட்டத்தட்ட உன்னோட பணமும் உன்னோட ஆக்சஸும் டிடெர்மைன் பண்ணி போடுது. சோ இது இது இது எவ்வளவு பெரிய ரோல் ப்ளே பண்ணுன்னு நினைக்கிறேன். सपोज வைட் ஃபிரண்ட் ஹிட்டச்சுனா. ஓகே இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. சோ லாஸ்ட் எபிசோட் ப லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நாம பேசினது வந்து நான் என்ன சொன்னே ஹாஸ்பிடல் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் வந்து தி லீன் மேனேஜ்மென்ட் படி இருக்கும் நைன்டிஷன் சச்சுரேஷன் எல்லா இருக்கும் நம்பர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து த்ரீ பெட் இருக்கு இங்க வந்து யுஎஸ் வந்து ஒரு வருஷம் ஹெல்த் சிஸ்டம் பட் இந்தியாவில வந்து எத்தனை பெட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 0 0 less than 1 per 1,000 1,000 people. people Total bid, government, private, uh, CHC, community health center, private, primary ஒரு பெர் சேர்த்து பார்த்தா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி மெஷர் பண்ணும்போது செவெண்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கு 75,000 ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் பீவன் பெட்ஸ் இட் கூட ஒரு லட்சம் பெட் ஆயிருக்கலாம் இப்போ இருக்கு ஓ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நைன்டி பர்சன்ட் சாச்சு கிடையாது எப்படியும் ஹெல்த் கேர் சிஸ்டம்ல வந்து ஏற்கனவே கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல தான் ஹெல்த் கேர் சிஸ்டம் இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு ஏற்கனவே வெண்டிலேட்டர் யாருக்கு தரலாம் நீங்க சொன்னீங்க அந்த ஜஸ்டிஸ் என்ன திஸ் ஜஸ்டிஸ் அடிப்படையில தான் நார்மல் டெய்லியே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அடிப்படையில தான் டிசிஷன் எடுக்கப்படுது எந்த ஹார்ட் அட்டாக் வெண்டிலேட்டர் தரலாம் நாற்பத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சு இருபது வயசு பேஷண்ட்டுக்குறவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க போனீங்கன்னா படத்துல பாக்குற வாரசின் மாதிரிதான் இருக்கும் கவர்மெண்ட் ட்ரய்ஜ் வார்டு டிராமா வார்டுக்கு போனீங்க அப்படின்னா ஹாலிவுட் படத்தில் வர வாரிசு இமேஜினே பண்ண முடியலேட்டர் கம்மி ஐநூறு மில்லியன் இருப்பான் ஏற்கனவே இதுல நீங்க வந்து மொத வீக்கிலேயே பத்தாயிரம் பேஷண்ட் இன்சூரன்ஸ் வருவான் எங்க போவோம் இது வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது இதோடைய இதோடைய கான்சிக்வன்ஸ் இந்தியன் பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம்ல தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போனா சும்மா பட் ஆப்கோர்ஸ் நார்த்ல இன்னும் மோசம் பட் தமிழ்நாடு வந்து எந்த விதத்திலயும் வந்து சேஃப் அப்படின்லாம் சொல்ல முடியாது கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவு கிரைசிஸ்ல போகும் ஏற்கனவே எதுவுமே இல்லாத சிஸ்டத்துல இன்னும் கொரோனா வைரஸ் தூக்கி போட்டீங்கன்னா நார்மலா பார்க்க வேண்டிய பேஷண்ட்ஸ் பாதிக்கப்படுவாங்க பெரும்பாலான பேஷன்ஸுக்கு வென்டிலேட்டர் கிடைக்காது கண்டிப்பா மாட்டாலிட்டி ரேட் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் இந்தியன் சினாரியோல ஈவன் பேண்டமிக்ஸ் எல்லா பேண்டமிக்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை பேண்டமிக்ஸ் பேண்டமிக்ஸ்லயுமே பேண்டமிக்லயும் இல்ல சரி லோக்கல் எப்படமிக்ஸ்லயுமே சரி இங்க மாட்டாலிட்டி ரேட் அதிகம் ஆப்வியஸ்லி இங்க இருக்கிற ஹெல்த் கேர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மார்டாலிட்டி ரேட்டு டோட்டலி டிஃபரெண்ட் இருக்கும் இங்க வரும்போது விஷயத்துல வந்து அந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் ஒன்ஸ் போச்சு அப்படின்னா நம்ம சிஸ்டம் வந்து டோட்டலி அன்பிரிபேர்ட் இவங்க பாலிசி எல்லாமே இட்ஸ் ஹோப்பிங் டு ப்ரிவெண்ட் அட் தஸ்ட் ஸ்டேஜ் நடக்காது ஸ்ப்ரெட் ஆகாது அப்படிங்கிற ஒரு நப்பாசையிலே இவங்க நடத்திட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு வெளிப்படையாவே சொல்ல விரும்புறதுன்னா இன்சூரன்ஸ் பேஸ்ட் மாடல் எப்படி ஒர்க் ஆகும் எந்த லெவல்தோஸ்ட் கூட லாஜிக்கே புரியல வந்து நினவி என்ன பத்தி பேசினீங்க சோ பப்ளிக் ஹெல்த் கேர் வந்து நான் வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து வெறும் புவர் பீப்புளுக்கு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்க வேணாம் ஏன்னா அஹ் பிரைவேட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இந்தியாவுல மத்த கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது யுஎஸ் வேற ஏதாவது கண்ட்ரி கம்பேர் பண்ணும் போது கம்ப்ளீட்லி இங்க இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து ஆஹ் உங்களுக்கு இப்ப நிமோனியா வந்திருக்கு அப்படின்னா ரைட்னா இப்ப நிமோனியா வந்திருக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் hospitals ஹெல்த் கேர் நீங்க காசு இருக்கு நான் பிரைவேட்ல பாத்துப்பேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களை உள்ளே சேர்க்க மாட்டேன் வாசல்லே நினைவு திருப்பி இருப்பான் சூப்பர் சின்ன கிளினிக்ல இருக்கட்டும் சரி ஒரு சின்ன டவுன்ல இருக்க ஹாஸ்பிட்டல் இல்ல சிட்டில இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உங்களை வாசலுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன் மூணு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சிம்பிளா சொல்லிடுவான் ஸோ நீங்க வந்து ஓரளவுக்கு பணம் படைத்தவரா இருந்தாலுமே சரி இனிபாலிட்டி பத்தி பேசுறோம் நீங்க டாப் ஒன் பெர்சன்ட்லேயே இருந்தாலும் சரி டாப் பைவ் பர்சன்ட் டாப் ஒன்சன்ட்லேயே இருந்தாலும் சரி மோஸ்ட் ஆஃப் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்க ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடிய கவர்மெண்ட் பேன் பண்ணிச்சு ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை சிம்பிளி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அதுக்கு கெப்பாசிட்டி இருக்காது அவன் அலோவே பண்ண மாட்டான் ஸோ மேபி பாயிண்ட் டாப் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட்ல இருப்பவன் போக முடியுமா போர்ட்டிஸ் போக முடியுமா அந்த மாதிரி மல்ல்டி சென்டர் ம நடந்துச்சுவேட் ம பாசிட்டிவ் தெரி நிமோனியான்னு தெ இன்னும்ரல அதுக்கு முன்ன பண்ணல அந்த நிலைம்தான் இருக்கும் சொல்லி ஆக்சுவலி எக்ஸ்ட்ரானரிஷமா பிரைவேட் ஹெல்த் கேர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஒருவேளை பிரைசஸ் கம்மி ஆகும் ஃப்ரீ மார்க்கெட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் ரொம்ப பண்ணலாம் ஓகே முக்கியமா பேண்டமிக் வரும் நாங்க எடுத்துக்க மாட்டோம் அமேசிங் எக்ஸ்ட்ரானரி சோ இது நிறைய சின்ன சின்ன கேள்வியை அவனை கேட்க விரும்புறேன் என்ன சொல்றது எல்லாமே நோ வேர் யார் நம்மள்ட்ட எவிடன்ஸ் டேட்டா இல்ல speculate பண்றோம் அதுல கேப்சுலாவே இருக்கும் பட் ஆனா இத இதை பேச வேண்டியதும் தேவை இருக்கு how afraid are you for a community spread at this point okay uh, community spread நடக்காம இருக்குது बेसिकली we need a miracle okay. right அந்தாவது கேள்வி வந்து என்னன்னா at this point if i made you 나 உன்னை appoint பண்ணேன்னா what would you do uh, in terms of uh, குவாரண்டைனிங் செல்ஃப் சோஷியல் டிஸ்டன்சிங் என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து குறிப்பா ஒரு இந்தியன் ஸனாரியோ இல்ல இல்ல இப்போ ஒரு கர்நாடகாவோ தமிழ்நாடு ஸனாரியோ எடுத்துக்கிட்டேனா என்ன பண்ணுவாங்க ஓகே ரைட் நவ ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங் கெபாசிட்டிய டிராஸ்டிக்கா ஸ்கேல பண்ணுவாங்க டெஸ்டிங் கிரைட்டரியாவை சிங்கப்பூர் சவுத் கொரியா மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி டிராஸ்டிக்கா இன்கிரீஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் ஜி டீம் சைனாவில் மல்டிபிள் எபிடமியாலஜி டீம்ஸனே குயிக் டைம்ல ட்ரைன் பண்ணி டெஸ்ட் பாசிட்டிவ் கேஸ் ஆனவங்க எல்லாரையுமே பார்த்து அவங்க பிரைமரி கான்டாக்ட்ஸ கண்டுபிடிச்சு அவங்கள குவாரண்டைன் பண்றதுதான் அப்செக்டிவ் செகண்ட் அப்செக்டிவ் வந்து அஃப்கோர்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கிற நிறைய இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணும் செல்ஃப் ஹைஜீனு சோசியல் டிஸ்டன்சிங் minimal level. கம்யூனிட்டி ஸ்பிரெட் போகாத வரைக்கும் மினிமம் லெவலில் டிஸ்டன்சிங் அதெல்லாம் பண்ணுவோம் பட் மோஸ்ட் இம்பார்டன்ட்லி இப்போ வந்து நம்ம hospital கம்யூனிட்டி ஸ்பிரெட் ஹாஸ்பிட்டல் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஸோ supplies, வாங்குறது மெடிக்கல் சப்ளைஸ் எவ்வளோ இருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும் infection, இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும் ventilator, oxygen supply, so oxygen சப்ளை ஸோ ஆக்சிஜனே இல்லாமல் இருக்கும்பல் ஹாஸ்பிட்டல்ல அடுத்து வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ்ல ட்ரெயின் பண்ணணும் எது யாருக்குமே இது எல்லாருக்குமே புதுசான விஷயம் ஸோ அத்தனை பேரையும் ட்ரெயின் பண்ணணும் ஹெல்த் கேர் ப்ரொபஷனல் தான் மோஸ்ட் ஹைரிஸ்க் ப்ரொஃபஷனல் வரதுக்கு ஸோ இட்டாலியில் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்பிள் மெனி டைட் ஆக்சுவலி ஸோ அவங்களை எல்லாமே பேர்னல் ப்ரொடக்டிவ் கொஞ்சம் ஸ்டாக்அப் பண்ணணும் அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அடுத்து பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து புதுசாக ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லலாம் கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மைல்டு கேஸை வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரேஷன் அனுப்புறது எந்த ஏதாவது ஒரு ஊர் எல்லாம் கிளஸ்டர் இருந்துச்சுன்னா அந்த கிளஸ்டர் அப்படியே பண்ணிட்டு அந்த கிளஸ்டருக்கு போயிட்டு எல்லாமே ரேஷன் பண்ணி சப்ளை பண்ணணும் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ப்ரிப்பேர் பண்ணணும் okay yeah, so you, short, uh, time uh, term short term la dhaan pannanum okay. long term la neraiya irukku short term la dhaan pannanum right first okay. testing uh, relax panni capability increase panni contact raising pandradhu ipodiki what if shut down the theaters and idu let's say could you shut down theaters theater cinema theaters uh, games udharanama okay. games uh, massive okay. gatherings id shut down panninga massive in, uh, gatherings yeah. of course shut down panum massive uh, sports uh, அதெல்லாம் பண்ணுவேன் அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே விட வேண்டிதான் நினைக்கிறேன் பானிக் பண்ணக்கூடாது. ஓகே இது வஸ்ட் அந்த டேட்டாவை ஹைட் பண்றது வந்து ஒரு பெரிய தப்பு. சோ கண்டிப்பா பண்ண கூடாது. ஓகே சோ டேட்டாவை கண்டிப்பா வந்து ஹைட் பண்ண கூடாதுன்னு சொல்றேன். என்ன so, சொல்றது uh -huh. நம்ம பேசின நீ வந்து கிட்டத்தட்ட அவங்க என்ன மறந்து போச்சு நம்ம நிலைமைக்கு கம்யூனிட்டி நடந்துச்சுன்னா நம்ம சினாரியோக்கு எனக்கு தெ பயத்த ஒரு விஷயம் நம்ம ஒரு சின்ன அளவுல வந்துருச்சுன்னா கூட இப்போ இப்ப எடுக்க போற ஆக்சன்ஸ் எப்பயுமே பின்னாடி வந்து நமக்கு கொஞ்சம் முட்டாத தனமா இப்ப தெரிஞ்சா கூட பரவாயில்ல அதுக்கு பின்னாடி வந்து இத்தனை பேரை பாதுகாத்துருக்கோம்னா அது ரொம்ப நல்ல விஷயத்துல கொண்டு போய் முடியிறாங்கன்னா நினைக்கிறான் சோ இப்போ இந்தியாவோட சினாரியோ கிட்டத்தட்ட நாங்க டீட்டெயிலா பேசிட்டோம் இதுக்கு முன்னாடியே நாங்க வந்து தீவிரமா தெளிவா இதை பத்தி பேசியிருக்கோம்னு நினைக்கிறோம் ஸோ அஹ் முக்கியமாக சொல்ல விரும்புறது அஹ் ஐரோப்பியாலையும் ஆசியாலையும் குறிப்பா சைனா மற்ற நாடுகள்லையும் அவங்க வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு அளவுல ரெஸ்பான் பண்ணியிருக்காங்க கோவிட் நைன்டீன்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பேண்டமிக் அதுக்குண்டான மனித உயிரிழப்புகளும் சரி மனித அளவிலான சேதங்களும் சரி பொருளாதார அளவிலான சேதங்களும் சரி மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு உலகத்தை வந்து அஹ் மாற்றத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு மிக மோசமான விளைவுகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அஹ் இதுல வந்து அஹ் முக்கியமா அவங்க இத வந்து இதை வென்ற சமூகங்கள் இதை வந்து குறிப்பிட்ட தகுந்த வந்து ஜெயிச்ச சமூகங்கள் எல்லாமே வந்து அஹ் அனிங் தெக்கோ அதாவது மூணு விஷயம் முதல்ல யார் யாரெல்லாம் யார் யாருக்கெல்லாம் வந்து ஆஹ் பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களை தனிமைப்படுத்துறது குவாரண்டைன் பண்றது இரண்டாவதா அவங்க யார் கூட எல்லாம் தொடர்புல இருந்தார்கள் அப்படின்னு பார்த்து கான்டாக்ட ட்ரேஸ் பண்றது மூன்றாவதா வந்து கைவீறி போன ஒரு நிலைமையில வந்து சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாரையும் ஒரு சமூகத்தையே தனிமைப்படுத்தி அவங்கள வந்து அஹ் மிக குறிப்பிடத்த சின்ன சின்ன அளவுகளுக்கு மட்டுமே வெளியே போக அனுமதிச்சு அதுக்கு பிறகான ஒரு அஹ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி அவங்க வந்து பண்ணது மூலயமா தான் வந்து அந்த பரவுதல வந்து கிட்டத்தட்ட சில சமூகங்கள் வந்து நான்கில் ஒரு பகுதியாக கூட குறைச்சிருக்கு இதுல மிக மிக முக்கியமான விஷயம் வந்து டெஸ்டிங் இதை வந்து சோதனைகளை அதிகப்படுத்த அதிகப்படுத்த அதிகப்படுத்த மட்டுமே தான் வந்து நமக்கு அதிக புள்ளி விவரம் தெரிய வரும் அதிக புள்ளி விவரம் தெரிய தெரிய மட்டுமேதான் வந்து நம்மளால இன்னும் தெளிவா இதுக்கு உண்டான தீர்க்கமான தீர்மானமான நடவடிக்கைகளை வந்து எடுக்க முடியும் சோ இந்த இந்த பேண்டமிக் உலகத்துல ஏற்படுத்திய மாற்றங்கள்லேருந்தே நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு மிக குறிப்பா இந்திய சமூகம் வந்து மிகுந்த வெளிப்படைத்தன்மை உடனும் பொறுப்புணர்வு பொறுப்பு கூறல் அக்கௌண்டபிலிட்டி மட்டுமே நம்மளால வந்து ஓரளவுக்காவது வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையும் போஸ்ட் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து நிறைய கோட் பண்ணிட்டு இருக்காமா அவருக்கு ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டேன் சோ அங்கே ஒரு ஹாய் மட்டும் சொல்றாரு அவருக்கு ரைட் ரைட் ஓகே ஓடி வீட்டுல போற ஓனது வேலில போற ஓனான எடுத்து வீட்டுக்குள்ள ஓடுறது அதனால தான் ட ஹாய் சொல்லுது பட் ஃபலாடிங் வந்து நம்மளுடைய பாடு எவ்ளோ 5 நிமிஷமா இருந்தாலும் நீ வந்து சொல்ற புரூனோ பத்தி பேசுற ஒரு ஹாய்க்கு வந்து ஃபுல்லா அவ்ர்த்தன அதுக்கேப்பே அப்படிங்கற சரி ஓகே ஹாய் புரூனோ ஹாய் ஸ்பைன் சர்ஜன் ஓகே ஓகே நன்றி கேட்டதுக்கு அடுத்த பாடு கொஞ்சம் என்ன பண்ணலாம் Uh, so quarantine self isolation quarantine social distancing oda psychological impacts are the government என்ன பண்ணனும் no? personal uh, actions என்ன பண்ணலாம் minimize actually நம்ம இன்னும் okay நம்ம இதுல கம்யூனிட்டிஸ் போய் வராத வரைக்கும் பிரச்சனை இல்ல பட் கவுன்சிங் வந்துருச்சா we are going to talk about uh, delivering rations stuff right rationing stuff ah, and delivery so, there's mm -hmm. no other isolation no isolation பண்ணா social பண்ண so, so. delivering rations the uh, bigger career... issue maru எங்க போய் ஆக்சுவலா எங்க போய் முடியும் தெரியல நிறையா இது வரைக்கும் கேட்ட அனைவருக்கும் நன்றி நாங்க இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம் தான் நினைக்கிறோம் நன்றி